ஒாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து ஆனந்தி கோபால் ஜோஷி ஐரோப்பிய மருத்துவத்தில் முதலாவதாக பட்டம் பெற்ற இரு இந்திய பெண்களில் இவர் ஒருவர் மற்றொருவர் கடம்பினி கங்கோலி அப்பட்டம் பெற்ற முதல் இந்து பெண்மணி இவர்தான் மகாராஷ்டிராவில் உள்ள பூனாவில் ஒரு பணக்கார வைதீக பிராமண குடும்பத்தில் பெற்றோர் இட்ட பெயர் யமுனா இவருக்கும் கோபால்ராவ் ஜோஷிக்கும் திருமணம் நடந்த இவருக்கு ஒன்பது வயதுதான் முதல் மனைவியை இழந்த கோபால் ஜோஷி இவரைவிட இருபது வயது மூத்தவர் கோபாலல் ராவ் ஜோஷி கல்யாணில் அஞ்சல் குமாஸ்தாவாக வேலை பார்த்தார் கொஞ்ச காலஞ்சென்று ஜோஷி அலிபாக்கிற்கும் அடுத்து கொல்கத்தாவிற்கும் பணி மாற்றுதலாகிச் சென்றார் அவர் யமுனாவின் பெயரை ஆனந்தி என்று மாற்றினார் அவர் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் மற்றும் பெண்கல்வி ஆதரவாளர் அந்த காலத்தில் பிராமணர்களிடையே சமஸ்கிருதம் படிப்பதுதான் பழக்கமாக இருந்தது ஆனால் கோபால் ஹரி தேஷ்முக் எழுதிய சமூக சீர்திருத்த கட்டுரைகளின் தொகுப்பான சாதபத்ரேயை படித்திருந்த ஜோஷி சமஸ்கிருதத்தை விட ஆங்கிலம் பயில்வதே அவசியம் என்று கருதினார் தன் மனைவிக்கு படிப்பில் இருந்த ஆர்வத்தை கண்டுகொண்ட அவர் ஆனந்திபாய் கல்வி பயிலவும் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளவும் உதவினார் ஆனந்திபாயின் பதினான்கு வயதில் அவருக்கு பிறந்த ஆண் குழந்தை மருத்துவ வசதியில்லாததால் பத்தே நாட்களில் இறந்து போனது குழந்தையின் மரணம் அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது மருத்துவராக வேண்டும் வேண்டுமென்ற எண்ணம் அவருக்குள் தீவிரமாக எழுந்தது கோபாலில்ராவ் ஆனந்திபாயை மருத்துவம் படிப்பதற்கு ஊக்கம் அளித்தார் ராபர்ட் என்ற கிறித்தவ மறை பணியாளருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது கோபாலில்ராவ் ஒரு கடிதம் எழுதினார் அக்கடிதத்தில் ஆனந்திபாய்க்கு அமெரிக்காவில் மருத்துவம் படிப்பதில் இருந்த ஆர்வத்தை விளக்கி அதற்கு உதவும்படியும் தனக்கும் அமெரிக்காவில் ஏதாவது ஒரு பொருத்தமான வேலை வாங்கித்தரவும் கோரியிருந்தார் தம்பதிகள் இருவரும் கிறித்தவ மதத்திற்கு மாறினால் அவர்களது விருப்பத்தினை நிறைவேற்றுவதாக வயலுடர் நிபந்தனை விதித்தார் ஆனால் மதம் மாறுவதற்கு கோபாலில்ராவ் தம்பதிகள் உடன்படாததால் அவர்கள் விருப்பம் நிறைவேறவில்லை கோபாலில்ராவ் எழுதிய கடிதத்தை வயலுடர் தனது பத்திரிகையான பிரின்ஸ்டன்ஸ் மிஷினரி ரெவ்யூவில் வெளியிட்டார் நியூ ஜெர்சியின் ரோசலை சேர்ந்த தியோடிசியா கார்பெண்டர் பல் மருத்துவரை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருந்த போது படிக்க நேர்ந்தது ஆனந்திபாய்க்கு மருத்துவம் படிப்பதில் இருந்த அதீத ஆர்வமும் கோபாலியின் விருப்பத்திற்கு அளித்த ஆதரவும் தியோடிசியாவின் மனதை தொட்டன ஆனந்திபாய் அமெரிக்காவில் தங்குவதற்கு இடமளிக்க முன் இருவருக்கும் இடையே கடித பரிமாற்றம் தொடர்ந்தது கடிதங்களில் அவர்கள் மற்ற விஷயங்களோடு மத கலாச்சாரத்தை பற்றியும் விவாதித்தனர் கொல்கத்தாவில் இருந்த போது ஆனந்திபாயின் உடல்நலம் பாதிக்கப்பட்டது பலவீனம் விடாத தலைவலி எப்போதாவது வரும் காய்ச்சல் சில சமயங்களில் மூச்சு என்று அவர் சிரமப்பட்டார் தியோடிசியா அமெரிக்காவிலிருந்து மருந்துகள் அனுப்பியும் பலனில்லாமல் போனது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்து மூன்று கோபாலாவிற்கு ஸ்ரீராம்பூருக்கு மாற்றலாகியது அப்போது அவர் தனது மனைவியை மட்டும் மருத்துவம் படிக்க அமெரிக்கா அனுப்ப முடிவு செய்தார் உடல் நலம் குன்றிய நிலையிலும் மனைவி படித்து மருத்துவராக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் ஆனந்திபாய் சற்று தயங்கினாலும் பிற பெண்களுக்கு எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டிய அவசியத்தை கோபால அவருக்கு விளக்கி அமெரிக்கா செல்வதற்கு அவரை சம்மதிக்க வைத்தார் பென்சில்வேனியாவில் பெண்கள் மருத்துவ கல்லூரிக்கு விண்ணப்பிக்கும்படி தார்பார் மருத்துவ தம்பதியினர் ஆனந்திபாய்க்கு ஆலோசனை கூறினர் மேற்கத்திய நாட்டில் மேற்படிப்புக்கு செல்ல ஆசைப்பட்ட ஆனந்திபாயை இந்து வைதீகவாதிகள் பழித்தனர் பாராட்டி ஊக்கப்படுத்திய கிறித்தவர்களோ மதம் மாற தூண்டினர் ஸ்ரீராம்பூர் கல்லூரி கூடத்தில் ஆனந்திபாய் மக்களை கூட்டி அவர்களிடம் தனது மருத்துவராகும் கனவையும் அதை நிறைவேற்ற தானும் தனது கணவரும் சந்திக்கும் பிரச்சனைகளையும் விளக்கி பேசினார் இந்தியாவில் பெண் மருத்துவர்களின் அத்தியாவசியத்தையும் இந்தியாவில் பெண்களுக்காக ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்ற தனது குறிக்கோளையும் அவர்களுக்கு புரிய வைத்தார் எந்த காலத்திலும் கிறித்துவ மதத்திற்கு மாறமாட்டேன் என்று உறுதியும் அளித்தார் அவரது பேச்சு எங்கும் பரவி நாடு முழுவதிலிருந்தும் அவருக்கு பண உதவி வர ஆரம்பித்தது அப்போதைய இந்திய வயசிலாய் அவரது படிப்பிற்காக ரூபாய் இருநூறு அளித்தார் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்து மூன்று ஆனந்திபாய் கொல்கத்தாவிலிருந்து நியூயார்க் நகருக்கு கப்பலில் புறப்பட்டார் தார்பார் தம்பதியினருக்கு பழக்கமான ஆங்கில பெண்மணிகள் இருவர் அவருக்கு துணையாக உடன் பயணம் செய்தனர் தியோடிசியா நியூயார்க்கில் அவரை வரவேற்றார் ஆனந்திபாய் பென்சில்வேனியா பெண்கள் மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பித்தார் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அக்கல்லூரி தலைவர் ரேச்சல் போட்லி அவரை கல்லூரியில் சேர்த்து கொண்டார் ஆனந்திபாய் மருத்துவ கல்லூரியில் சேர்ந்த அவருக்கு வயது பத்தொன்பது அமெரிக்காவின் கடுங்குளிரும் பழக்கமில்லாத உணவும் அவரது உடல் நலத்தை மிகவும் மோசமாக்கின காச அவரை தாக்கியது அத்தனை இடர்பாடுகளையும் தாண்டி அவர் மார்ச் பதினொன்று ஆயிரத்து எண்ணூற்றி எம் டீ பெற்றார் அவரது ஆராய்ச்சி கட்டுரையின் தலைப்பு ஆரிய இந்துக்களின் தாய்மை மருத்துவம் மருத்துவராக தேர்ச்சி பெற்ற அவருக்கு விக்டோரியா மகாராணி வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்து ஆறு ஆனந்திபாய் இந்தியாவிற்கு திரும்பினார் இந்தியாவில் அவருக்கு அமோகமான வரவேற்பு கிடைத்தது கோலாபூர் சமஸ்தானத்தில் இருந்த ஆல்பர்க் எட்வொர்க் மருத்துவமனையில் பெண்கள் மருத்துவ பிரிவின் பொறுப்பு மருத்துவராக நியமிக்கப்பட்டார் பிப்ரவரி இருபத்தி ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஏழு இருபத்தி இரண்டு வயது கூட நிரம்பாத ஆனந்திபாய் காலமானார் அவரது மரணத்தால் நாடு முழுவதும் துயரத்தில் மூழ்கியது அவரது அஸ்தி தியோடிசியா கார்பெண்டருக்கு அனுப்பப்பட்டது தியோடிசியா அதனை நியூயார்க்கில் தங்களது குடும்ப கல்லறை தோட்டத்தில் வைத்து அஞ்சலி செலுத்தினார் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ஆனந்திபாயின் வாழ்க்கை வரலாறு கரோலின் வெல்ஸ் கீழி என்பவரால் புத்தகமாக எழுதிப்பட்டது தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் ஆனந்திபாயின் வாழ்க்கையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட இந்தி தொடர் எடுக்கப்பட்டது ஸ்ரீகிருஷ்ண ஜனார்தனன் ஜோஷியின் மராத்தி புனைவு புதினம் ஆனந்தி கோபால் இப்புதினத்தை ஆஷா தமிழே ஆங்கிலத்தில் சுருக்கி மொழிபெயர்த்தார் மேலும் இப்புதினம் ராம்ஜி ஜோக்லேகரால் அதே பெயரில் நாடகமாக்கப்பட்டது